சிவசம்ச்சாரியமியம் அமாச்சாரியம் வந்தே பரம்பு நாலாவது ட்வி ே மாயத் ரிம் மந்திரே மிருஷா தமன்காரியமா பூர்ணத சி புன்தஸ்வம் முதல் ஸ்லோகத்திலே விளக்கப்பட்டது நானும் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஈஸ்வரனும் சச்சிதானந்த ஸ்வரூபம் எனவே ஈஸ்வரனுக்கும் எனக்கும் உண்மையில் பேதம் இல்லை பேதம் மாயா கல்பிதம் அஜான கல்பிதம் சந்திரனிடத்தில் இரண்டாக தோன்றுவது எப்படி கண்ணினால் கற்பிக்கப்ப கண்ணினுடைய தோஷத்தினால் ஏற்படுகிறதோ அதுபோல அஜானத்தினால்தான் வேற்றுமை தோற்றமே உருவாகிறது உண்மையில் பொருள் இரண்டற்றதாகவே இருக்கிறது இதை வலியுறுத்தி பல கருத்துக்கள் திரும்ப திரும்ப மனதிலே பதியும்படி கூறப்படுகின்றன ஐந்தாவது ஸ்லோகம் இவ்வாறு சொல்லுகிறது ஆத்மா சர்வகதா அத்வைத்தம் சர்வகதம் சர்வகதாத் அத்வைத்தம்னு சொல்லலாம் ஆகினால் அத்வைத்தங்கிற விஷயத்தை நிரூபிப்பதற்காக மற்றொரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறது ஸ்லோகம் ஆத்மனா காரியம் ஆகாஷா ஆத்மாவிலிருந்து தோன்றியதுதான் ஆகாஷம் மாயையினால் தோன்றியது ரொம்ப நேரம் கழிச்சு மாயைதான் புரியலன்னு நினைக்காதீங்க மாயைங்கிறது இல்லாததை இருப்பது போல் காட்டுவது எதுவோ அது மாயை என்று மாயைக்கு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லாததை இருப்பது போல் காட்டுவது மாயை யாமா மாயா எது இல்லையோ அது மாயைன்னு மாயைக்கு லட்சணம் என்ன அர்த்தம் ஒரு பொருள் மூன்று காலத்திலும் இல்லாத பொருளை தற்காலிகமாக இருப்பது போல் காட்டுகிறது எதுவோ அது மாயை இதுதான் மாயைக்கு லட்சணம் ஆகவே பிரம்ம பிரம்மங்கிறது வஸ்து அந்த வஸ்துவின் மீது மாயையானது பல்வேறு வேற்றுமைகளை உருவாக்குகிறது மாயையை நன்கு புரிந்து கொண்டு விட்டோமேயானால் மாயைக்கு மதிப்பு தரமாட்டோம் மாயையை பற்றி புரியாததினால்தான் உலகத்திற்கு மிகவும் மதிப்பு கொடுத்து வேற்றுமைகளுக்கு உயிர் கொடுப்பதற்கு காரணமே பரம்பொருளை அறியாததும் மாயையின் தன்மையை அறியாததும் ஆகும் பரம்பொருள் தத்துவத்தை நன்கு ஒருவன் தெரிந்து கொண்டு விட்டால் மாயையின் தன்மையையும் ஒருவன் நன்கு புரிந்து கொண்டு விட்டால் பரம்பொருளே உண்மை என்றும் அதுவே நான் என்றும் அதற்கு வேறான மற்றவைகள் வெறும் தோற்றம் என்பதை நன்கு உணர்வான் எனவே இந்த ஸ்லோகங்கள் இவ்வாறு இந்த உண்மையை விளக்குவதற்காக பல கோணங்களில் கருத்துக்களை விளக்கி கொண்டிருக்கிறது ஆத்மனா காரியம் ஆகாஷ ஆத்மாவினுடைய காரியந்தான் ஆகாஷம் ஆத்மானம் வினா ந சம்பவே ஆத்மா இல்லாமல் அது தோன்றாது ஆத்மா இல்லாமல் அது தனியாக இருக்காது ஆத்மாவுக்கு வதிரிகமாக எதுவும் இல்லை எப்படி நீருக்கு வேறாக கடலும் அலையும் இல்லையோ தங்கத்துக்கு வேறாக நகைகள் இல்லையோ நூலுக்கு வேறாக ஆடைகள் இல்லையோ அதுபோல பிரம்மத்திற்கு வேறாக அல்லது ஆத்மாவிற்கு வேறாக ஆகாஷம் இல்லை ஆகாசத்தில் ஆகாஷம் முதலான எதுவுமே கிடையாது பிரம்மத்துக்கு வத்திரிகமாக கிடையாது அதனால் ஆத்மானம் வினான்னா ஆத்ம வத்திரிக்தம் ஆகாஷம் ஆகாஷா நாஸ்தி ஆத்மாவுக்கு வத்திரிக்தமாக ஆகாஷம் இல்லை அடுத்தவரி என்ன சொல்லுகிறதுனா ஆகாசமே பூர்ணமாக இருக்கும் பொழுது ஆத்மா பூர்ணமானது என்று சொல்ல வேண்டுமா என்று கேட்கிறது காரியஸ பூர்ணதா சித்தா சாதாரணமாக காரியம் அபூர்ணமானது காரணம்தான் பூர்ணமானது காரியம் எப்போவுமே பரிச்சின்னந்தான் காரணம்தான் அபரிச்சின்னமானது ஆனால் நடைமுறையில் பார்க்கும் பொழுது விவகாரத்தில் ஆகாஷத்துக்கே அபரிச்சின்னத்துவம் தெரிகிறது ஆகாஷம் சர்வகதத்துவம் சர்வகதமாக இருக்கிறது என்று தெரிகிறது ஆகாசமே பூர்ணம் என்று தெரிகிறது இனி ஆத்மாவை பூர்ணம் என்று சொல்லவும் வேண்டுமா கிமு தன் நியாய சொல்லணுமா அது பூர்ணம்னு சொல்லணுமோ தேவையே இல்லையே இதுவே காரியமே பூர்ணமா இருக்கும் பொழுது காரணம் பூர்ணம் என்று சொல்ல வேண்டுமா கிம் புன பூர்ணதா ஆத்மனா ஆத்மனஹா பூர்ணதா புனகா கிம் வக்தவியம் சொல்லணுமா அப்படின்னு கேட்கறது இதுலருந்து என்ன சொல்ல விரும்புகிறது ஆத்மா எங்கும் நிறைந்தது ஆத்மா எங்கும் நிறைந்ததுன்னா நான் எங்கும் நிறைந்தவன் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து அமெரிக்கா போகிறோம் ரஷ்யா போகிறோம் ஜப்பான் போகிறோம்னா எல்லாம் போகிறோம் அங்கங்கே ஊர் ஊராக போகிறோம்னா ஆத்மா போகிறதில்லை ஷரீரம்தான் போகிறது அந்த அந்தகரணம் நகர்கிறது ஷரீரம் நகர்கிறது ஆத்மா நகர்வதில்லை ததேஜதி தன் நைஜதி தத்தூரே தத்வந்திக்கே சர்வசது சர்வசியாஸ்யாக உபிஷத் சொ அசைவது போல தெரிகிறது ஆனால் உண்மையில் அது அசையாதது ஆகவே ரொம்ப அதிகமாக நான் சொல்ல விரும்பல ஆத்மா பூர்ணகா நான் பூர்ணமானவன் நான் எங்கும் நிறைந்தவன் நான் அபரிச்சின்னன் பரிச்சேத ரஹிதா இடத்தால் வரையறுக்கப்படாதவன் இடம் என்னை எல்லைப்படுத்த முடியாது இடமே என்னிடமிருந்து தோன்றி இருக்கிறது இதானே முக்கியம் ஆத்மாவிலிருந்து ஆகாசம் உண்டாச்சுன்னு சொன்னால் எங்கேருந்து வந்தது என்னிடமிருந்து ஆகாஷம் தோன்றி இருக்கிறது எல்லாம் என்னிடத்துலனு போடணும் அதான் ரொம்ப முக்கியம் எிருந்துதான் ஆகாசம் உண்டாகி இருக்கிறது எங்கிட்டிருந்து உண்டான ஆகாசத்துக்கே அபரிச்சின்னத்துவமும் பூர்ணத்துவமும் சர்வகதத்துவமும் சித்திக்கும் என்றால் எனக்கு இது சித்திக்கிறது என்று சொல்லவும் வேண்டுமா அவசியம் இல்லை ஆகவே நம்மை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை நாம்னு சொல்ல வேண்டியிருக்கு அதுவே இப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் அது அவசியம் இல்லாது புரியறதுக்காக சொல்கிறோம் உபதேசத்துக்காக சொல்கிறோம் அகம் அபரிச்சின்னகா அகம் பூர்ணகா அகம் சர்வகதா இங்கே இடத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள் இதையே தெளிவுபடுத்தி விளக்குகிறது காரியமே பூரணமாக இருக்கும் பொழுது காரணத்தை பூரணம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே தன்னை ஒருவன் பூரணனாக புரிந்து கொள்ள வேண்டும் அதம் பூர்ணம் அதனால பிரம்மமும் பூரணம் பிரம்மத்திலிருந்து தோன்றியிருக்கிற ஜகத்தும் அதுக்கு வேறாக இல்லை அஞ்சடி கயிறில் எத்தனை அடி பாம்பு வரும் அஞ்சடி கயிறு இருக்குன்னு வச்சோம் அஞ்சடி கயிறு இருக்கு அஞ்சடி பத்து இஞ்சு மொத்தம்னு வச்சோம் ஒரு வார்த்தைக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்கிறேன் நான் அவ்வளோ பெருசாக பயமுறுத்து வரல அவ்வளோ பெருசு இருக்குது கயிறு அப்போது அஞ்சு அஞ்சடி அஞ்சு இஞ்சோ பத்து இஞ்சோ கயிறு இருக்குதுன்னு வச்சோம் அந்த கயிறில் எத்தனை அடி பாம்பு தோன்றுறும்னா அதே அளவு பாம்பு தோன்று ஆகையினால கயிரும் பூரணம் கயிறு கயிறிலிருந்து தோன்றுகிற பாம்பும் பூரணம் பூரணமாகிய கயிறிலிருந்து பூரணமான பாம்பு உண்டாகி இருக்கிறது எப்படி வச்சுப்போம் பூரணமான கயிறிலிருந்து பூரணமாகிய பாம்பை எடுத்து பூரணமான பூரணம்னா தெரியுமா பூரணமான கயிறிலிருந்து பூரணமாகிய பாம்பை எடுத்து பூரணமான கயிறு தான் மிச்சமாக இருக்கும் அங்கே என்ன வந்தது போச்சு எல்லாம் மனால் கற்பிக்கப்பட்டதுலது இந்த விஷம் பசியக்காரணையாந்திஷ் ஆச்சாரியத்தையுபுத்தாத்ஷாச்சாரிய பித்திருத்தாத்மனேத ஜதி வாத்து புருஷ மாயா பரிபிராமிதா அதனால் உண்மையிலே கிடையாதுங்கிறது ஸ்வஸ்வாமி சம்பந்ததையா பித்ருத்யா பித் புத்திராதி ஆத்மனா பேதத்த எல்லா பேதமும் எல்லாம் கற்பித்தம் என்று இந்த ஸ்லோகம் ஸ்பஷ்டமாக சொல்லுகிறது ஆகவே இதை மனதிலே கொண்டு நாம் புரிந்து வேண்டும் அகம் பூர்ணகா என்கிற கருத்தை நன்றாகத் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே இதையே நன்கு விளக்கி कार्यभूतो வருகின்ற ஸ்லோகங்கள் ஸ்லோகத்தை படிக்கலாம் காரியோயா காசே வித்விதா ஹேதுபூதஸ்தாத்மயம் இது மேலும் கருத்துக்களை தெளிவுபடுத்துகிறது எகா நி நி ட்விதா தேத்துபூத்தி ரொம்ப முக்கியம் விஜானதாங்கிறது விசேஷமாக எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவனை பற்றி சொல்லுகிறார் விசேஷன ஜானாதி நன்றாக தெரிந்து கொள்பவனுக்கு இந்த ஆத்மா ஒன்றே இப்போ முதல்ல என்ன சொல்லப்பட்டது பூர்ணம்னு சொல்லப்பட்டது ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஆகாஷா பூர்ணஹா ஆகாஷ காரண ஆத்மா அப்பி பூர்ணகா ஆகையினால புரி தெரிந்ததை கொண்டு தெரியாததை விளங்க வைக்கிறது இந்த குரு ஆத்மா நமக்கு தெரியாதது சொல்ல போனால் அதுதான் ரொம்ப தெரிஞ்சது இருந்தாலும் முதல்ல மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது நம்மை நமக்கே புரிவதில்லை நான் யாருன்னு எனக்கே சரியா தெரிகிறதில்லை என்னை வந்து அறகுறையாக தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று எனக்கு தெரிகிறது நான் என்னவாக இருக்கிறேன் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை சாஸ்திரம் அதை புரிய வைக்கிறது நீ இப்படி இருக்கிறாய் என்று சாஸ்திரம் உபதேசிக்கிறது சாஸ்திரத்தில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருப்பதாலும் சாஸ்திரத்தில் சொல்லுகிற யுக்திகள் மிகவும் பொருத்தமாக இருப்பதாலும் அதை அப்படியே ஒத்துக்கொள்கிறேன் ஒத்துக்கொள்கிறேங்கிறதுல அது அறிவாகிறது நம்பிக்கை இல்லை சாஸ்திரம் கொடுக்கிறது ஞானம் அபரோக்ஷானத்தை கொடுத்து விடுகிறது சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையினால எனக்கு என்ன கிடைக்கிறதுன்னா ஞானம் கிடைக்கிறது ஸ்ரத்தாவான் லபத்தே ஜானம் நம்பிக்கையுடையவனுக்கு ஞானம் கிடைக்கிறது என்னை பற்றிய அறிவு எனக்கு இருக்கிறது ஆனால் நான் என்னவாக இருக்கிறேன் என்பதுதான் எனக்கு சரியாக தெரியவில்லை சாஸ்திரத்தை நம்புகிறேன் சாஸ்திரம் கூறுவதெல்லாம் யுக்திக்கு பொருத்தமாகவும் அனுபவத்துக்கு பொருத்தமாகவும் இருக்கிறது உடனே அது அறிவாக மாறிவிடுகிறது நம்புகிறேன் பிறகு அது அறிவாக மாறிவிடுகிறது அப்புறம் நம்புறேன்னு சொல்ல நான் பிரம்மம்னு நம்புறேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப வேணா நீங்க என்ன நீங்கெல்லாம் சொல்றதுனால நம்புறேன் அப்படின்னு சொல்ல விடாது நான் பிரம்மங்கிறதை ஒத்துக்கொள்கிறேன் நான் பிரம்மம் என்பதை உண்மையாகவே அறிந்து கொண்டிருக்கிறேன் அதனால நம்பிக்கை இல்லை அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நம்பிக்கை இல்லை அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஞானம் இருக்கட்டும் இந்த ஐந்தாவது ஸ்லோகம் என்ன சொல்லியதுன்னா பூர்ணம்னு சொல்லியது அகம் பூர்ணஹா இடத்தால் வரையறுக்கப்படாதவன் சொல்லியது அதையே வைத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறது பூர்ணத்வாத் ஏகான்னு சொல்லுகிறது பூர்ணத்வாத் ஏகா காரியபூதா ஆகாஷா ஏவ அது ஒன்று தான் ரெண்டாவதாக ஒரு ஆகாஷம் இல்லைன்னு அடுத்த ஸ்லோகம் சொல்ல போகிறது ஆகையினால் ஆகாஷம் ஒன்று தான் நகித்விதா ரெண்டு ஆகாஷம் கிடையாது அது மாதிரி இது காரியபூதா ஆகாஷேதான் காரணபூதாக காரணபூதமான அயம் ஆத்மா அயம் ஆத்மான்னு எதை குறிக்கிறது சுட்டி அயம் ஆத்மான்னு எதை குறிக்கிறதுனா இந்த ஆத்மா வேற யாரும் இல்லை நான் அயம் ஆத்மா ஹேத்து பூதா ஆத்மா காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா ஏகா ஒன்றுதான் பல அல்ல ஜீவாத்ம ஜீவாத்ம பேதமோ ஜீவாத்ம பரமாத்ம பேதமோ ஜடபேதமோ எந்த பேதமும் கிடையாது அந்த அது ரொம்ப முக்கியம் அந்த பஞ்சபேதம் சொல்லியிருக்கேனே அது அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும் ஜீவ ஜீவேதா ஜீவ ஜடபேதா ஜட ஜடபேதா ஈஸ்வர ஜீவபேதா ஈஸ்வர ஜடபேதா அதெல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும் இத்தனை பேதமும் பஞ்சபேதமும் மாயத்தோற்றம் அது யாருக்குன்னா விஜானதா விஜானதஹா சிறந்த அறிவாளிக்கு சிறந்த அறிவாளின்னா யாரு நல்லா ஈஸ்வரனை பூஜை பண்ணி சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைந்து பிறகு குரு சாஸ்திரத்தை பெற்றவன்தான் விஜானி இங்கே விஞ்ஞானினா தமிழில் வந்து சயின்டிஸ்ட் வந்து சாதாரண விஜானின்னு சொல்லிட்டுருக்கோம் ஆனால் இங்கே வந்து இவன் தான் ஜானி விஜ்ஞானின்னு சொல்கிறது உண்டு இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லுகிறது விஜானதா விஜானதகன நன்கு அறிந்துள்ள அறிவாளிக்கு தான் ஒன்றே என்பது புரிகிறது ஒன்றுதான் அப்படியே ஸ்லோகத்தை ஒன்றுனா பார்த்து கொண்டே போகலாம் ரொம்ப விளக்கம் தேவையில்லை அப்படியே ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் கூறுகிறேன் அவ ஏகா ஏவ நகித்விதான் அந்த முதல் வரியில் போட்டுக்கிறது போட்டுக்கணும் ஆத்மா ஒன்றுதான் இருக்கிறது தாக ஒன்று இல்லவே இல்லை எனக்கு வேறாக ஒன்றும் இல்லவே இல்லை ஆச உபாதிதேகோபித் பூர்ண அப்படின்னா நிறைய வேற்றுமைகள் தோன்றுவதற்கு காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்லப்படுகிறது ஐந்தாவது ஸ்லோகமும் ஆறாவது ஸ்லோகமும் ஆத்மா பூர்ணகா என்றும் ஆத்மா ஏகா என்றும் விளக்கியது ஆனால் தோன்றுவதற்கு காரணம் என்ன என்பது இந்த ஸ்லோகத்திலே விளக்கப்படுகிறது பாதி எப்படி ஒரே ஆகாசமானது உபாதியினால் இரண்டு போல தெரிகிறது இங்கே இரண்டுங்கிறத நீங்கள் பலன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இரண்டு இரண்டுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்டதுனாலே போட்டுக்க வேண்டியது ஒன்றுக்கு மேற்பட்டது ஒரே ஒரு ஒரு அஞ்சாறு குடத்தை வச்சு அதில் என்ன சொல்கிறோம் இதுக்குள்ள கொஞ்சம் இந்த குடம் வந்து இந்த குடத்தில் வந்து இது அஞ்சு லிட்டர் பிடிக்கும் இது பதினஞ்சு லிட்டர் பிடிக்கும் இதில் வந்து இத்தனை இடம் ஜாஸ்தியாக இருக்குது இதில் இடம் கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் உண்மையிலே இடத்துல தான் குடம் இருக்குது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இதில் தான் இதில் இடம் அதிகமாக இருக்குது இதில் இடம் குறவாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டுருக்கோம் அது மாத்திரம் இல்லை இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதில் நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது இதில் வந்து இடம் குறைவாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அதனால் ஸ்கொயர் ஃபீட்டு போட்டு வீடு அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் விற்று இது பண்ணிகிட்டு இது எழுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு அது ஸ்கொயர் ஃபீட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்கும் ஆனால் அந்த பேதமெல்லாம் எதுனால என்ன அந்த கட குட்டியாதி பேதாத் அந்த குடம் குட்டியாது அதாவது அதனுடைய இந்த கட்டடம் அதனால தான் அது பேதமாக தெரிகிறது அதனால் அது உபாதியினால்தான் அந்த பேதம் உண்டாகிறது ஆகையினால உண்மையிலே பேதம் கிடையாது உபாதிகின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் உபாதின்னு சொன்னால் எந்த ஒரு பொருள் இன்னொரு பொருள் கிட்ட போய் தன்னுடைய தர்மத்தை எல்லாம் அது மேலே ஏற்றி அதையே மறைச்சுடுறதோ அதுக்கு பேர் தான் உபாதின்னு பேர் உபாதி உப ஆதீயத்தே ஸ்வீயான் தர்மான் அனேன இத்தி உப்பன்னா சமீபத்தில் போய் தன்னுடைய தர்மத்தையெல்லாம் இன்னொரு பொருளின் மீது ஏற்றிவிட்டு தன்னை காட்டிக்கொண்டு தனக்கு தன் தான் எதை மறைத்திருக்கிறோமோ அதை வெளியே காட்டாமல் இருப்பது எதுவோ அதுக்குத்தான் உபாதின்னு பேர் உபாதிங்கிறதுக்கு தமிழ்லேயோ இதுலையோ எனக்கு தெரிஞ்சு தமிழில் எனக்கு தெரிஞ்சு சப்தம் இல்லை அதுக்கு தடைங்கிறாங்க தமிழில் ஏதோ ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் தடைன்னு எழுதுகிறாங்க தடைங்கிறது வந்து அவ்வளோ சரியான சொல்லா தெரியல உபாதியை உபாதின்னே புரிஞ்சுடுவோம் எண்ணத்துக்கு புதுசாக சப்தத்தை தேடி கஷ்டப்பட வேண்டாம் உபாதியை உபாதின்னே புரிஞ்சுடுவோம் அதுக்கு வழக்கமாக சொல்கிற திருஷ்டாந்தம் நிறைய திருஷ்டாந்தங்கள் உண்டு முக்கியமான ஒரு திருஷ்டாந்தம் என்னென்னா ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் செம்பருத்தி பூவை வைக்கிறது ஸ்படிகத்துக்கிட்ட செம்பருத்தி பூவை வச்சோம் ஆனால் செம்பருத்தி பூவை என்ன பண்ணோம்னா ஸ்படிகத்தை சகப்பாக காட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிகப்பு கல்ன்னு சொல்லிவிடுவோம் உண்மையிலே அது வந்து சிகப்பு பூ பக்கத்தில் இருக்கிற போதும் அது வந்து வெள்ளை தான் ஸ்படிகந்தான் அது அது சகப்பு கல் மாதிரி தோன்றுகிறதுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செம்பருத்தி பூனால் அப்படி தோன்றுகிறது ஜுமன்ி பூ வந்து ஸ்படிகத்துக்கு உபாதி செம்பருத்தி பூ வந்து ஸ்படிகத்துக்கு உபாதி அதனாலதான் ஸ்படிகம் வந்து சிகப்பாக தெரிகிறது அது மாதிரி இப்ப இது திருஷ்டாந்தம் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இந்த பிரபஞ்சம் ஆகாஷாதி பிரபஞ்சமெல்லாம் அல்லது இந்த ஷரீரம் ஷரீரத்ரயமெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த சுத்தஸ்படிகமான ஆத்மாவில் போய் பக்கத்தில் இருந்து தன்னோட தர்மத்தை எல்லாம் அதுமேல் ஏற்றி அதுக்கிட்ட இருக்கிற சச்சிதம்சத்தை எல்லாம் வாங்கிட்டு என்னமோ தான் தான் இருக்கிற மாதிரி காட்டின் ஆனால் நமக்கு இந்த இந்த உபாதிங்கிறது புரியலை உபாதியவே நாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிறோம் இன்னொரு சப்தத்தையும் சொல்லிடுறேன் உபகிதம் உபகிதம் உபாதிங்கிறது இந்த செம்பருத்தி பூ சொல்லும் பொழுது உபாதின்னு சொல்கிறோம் செம்பருத்தி உபாதின்னு எழுதிடாதீங்க உபாதிக்கு திருஷ்டாந்தம் அதனால் செம்பருத்தி பூ வந்து உபாதிக்கு திருஷ்டாந்தம் அந்த ஸ்படிகம் என்னன்னா உபஹிதம்னு பேர் உபகிதம் வந்து ஸ்படிகம் இந்த மாதிரி இந்த திருஷ்டாந்தத்தில் என்ன சொல்லப்படுகிறது ஆகாசம் வந்து உபகிதம் குடம் கட்டிடம் முதலானவைகள் உபாதி குடம் கட்டிடம் முதலானவைகள் எது வெளியை அடைக்கிறதோ தூய தமிழில் சொன்ன எது வெளியை அடைக்கிறதோ இடத்தை அடைக்கிறதோ அடைப்பது போல் காட்டுறதை அடைக்க முடியுமா என்ன ஆகாசத்தை அடைப்பது போல் காட்டுகிறதோ அதுதான் உபாதி அப்போது இந்த கட்டடம் குடம் முதலானவைகள் உபாதி ஆகாசம் வந்து உபகிதம் இது வந்து திருஷ்டாந்தம் இதுவும் திருஷ்டாந்தம் தான் கட்டிடம் குடம் முதலானவைகள் உபாதி ஆகாசம் உபஹிதம் அதை இங்கே நம்ம வந்து தாஷ்டாந்தத்தில் எப்படி அப்ளை பண்ணணும் திருஷ்டாந்தம் தார்ஷ்டாந்தம் புரியும் நினைக்கிறேன் திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள் நம்ம சொல்றது மேற் மேற்கோள் கூட கிடையாது திருஷ்டாந்தம்னா வந்து எடுத்துக்காட்டு தூய தமிழில் சொன்ன எடுத்துக்காட்டு உதாகரணம் கூட சொல்ல விடாது ஆக்சுவலாக தமிழ்ல அது உதாரணம் வழக்கத்தில் இருக்கு உதாகரணம்னா மேற்கோள் காட்டுதல்னா பொருள் எடுத்துக்காட்டுங்கிறது நல்ல இது இதுவும் எடுத்துக்காட்டு தான் எடுத்துக்காட்டுனால எதை விளக்க விரும்புகிறோமோ அதுக்கு பேரு எடுத்துக்காட்டுக்கு பேரு திருஷ்டாந்தம் எடுத்துக்காட்டின் மூலம் எதை விளக்க விரும்புகிறோமோ அது தாஷ்டாந்தம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை விளக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் அதை புரிய வைக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் எக்ஸாம்பிள் எதை விளக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு பேர் தாஷ்டாந்தம் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறோமோ அதுக்கு பேர் திருஷ்டாந்தம் இல்லை இல்லை இது தெரியாதவர்களுக்காக இந்த விளக்கம் ஆகையினால் திருஷ்டாந்தம் இங்கே இந்த ஸ்லோகத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் திருஷ்டாந்தம் என்ன ஆகாச திருஷ்டாந்தம் ஆகாசத்துக்கு உபாதியாக குடமும் கட்டிடங்களும் இருக்கின்றன ஆனால் ஆகாசம் ஒன்றுதான் குடத்தினாலும் கட்டிடத்தினாலும் ஆகாசம் பலவாறாக இருப்பது போல தோன்றுகிறது அதே போல ஆத்மா ஆத்மா ஆகாசம் போன்று பூர்ணமாக ஏக்கமாக இருக்கிறது பல்வேறு சரீரங்களாலும் பல்வேறு பொருள்களாலும் அது வேறு போல தோன்றுகிறது இங்கே தாஷ்டாந்தம் என்ன இப்படி போட்டுக்கணும் திருஷ்டாந்தத்தில் உபகிதம் ஆகாசம் உபாதி கட குட்டி குட்டியாதி போட்டுக்கணும் குடம் கட்டிடம் முதலியவை தார்டாந்தத்தில் ஆத்மா உபகிதம் ஷரீரம் பிரபஞ்சம் முதலானவைகள் உபாதி பிரபஞ்சம் முதலானவைகள் உபாதி சொல்ல போன ஜடம் அதனால ஏக்கோபி அந்த ஏகோபி ஏகோபின்னு வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கு பாருங்கள் ஏக்கையேவான்னு சொல்கிறது இதுதான் அத்வைத அனுபூத்தி அதனால் அந்த டெக்ஸ்டோட இது முக்கியத்துவத்தை காட்டணுங்கிறதுக்காக சொல்லிக்கொண்டே போகிறது ஏக்காக அப்பி ஒன்றாக இருப்பினும் அது பலவேறாக பல்வேறாக தோன்றுகிறது வந்து ஆகாஷம் வந்து கட்டடத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறோம் ஆகாஷம் வந்து கட்டிடத்துக்கு வெளியிலையும் இருக்குது சொல்லப்போனால் தான் எல்லாமே இருக்குது இதெல்லாம் உபாதி ஆக ஆகாசந்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அதுபோல் ஆத்மாவே அனைத்திற்கும் ஆதாரம் அதிஷ்டானம் ஏகோபி துவயவத்து ததா அயம் பூர்ணா ஆத்மா simple simple api உ அன்வ சிம்பன்வாச உபாதித்தயவத் பாதி தயப்பூர் ஆமா ஏக அப்பதி பல்வேறாக தோற்றமளிக்கிறது துவயவத்துங்கிறத நீங்க வந்து ரெண்டுன்னு அர்த்தம் பண்ண வேண்டாம் பல்வேறாக தோன்றுகிறது தான் தனக்கு வேறாக உலகமும் தோற்றுகிறது உபாதியினால தான் இந்த பேதம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது பேதம் வந்து உபாதியினால உண்டாகிறது உண்மையில் இல்லை உபாதி பேதம்ங்கிறது ஒரு மித்யா அது சத்தியம் கிடையாது எப்படி செகப்பு செம் படிக்கம் வந்து செகப்பு கல் முக்காலத்திலும் இல்லையோ அது ஆத்மா முக்காலத்திலும் அத்வைத்தமாகவே இருக்கிறது முக்காலத்திலும் நான் கடந்த காலம் வருங்காலம் நிகழ்காலம் முக்காலத்திலும் இன்னும் முக்காலத்திலும் முக்காலத்திலும் சொல்கிறாரு நான் சொல்றேன் மூன்று காலத்திலும் அது அத்வைத்தமாகவே இருக்கிறது வியாவகாரிக்க வியாவகாரிக திருஷ்டியா துவைத்தவத் பாதி பாரமார்த்திக திருஷ்டியா அத்வைத்தமேவா உபாதிதா பேதா ஆக இந்த இதுக்கு இந்த ஸ்லோகம் அழகாக சொல்லிவிட்டது உபாதினால தான் பேதம் பா உண்மையிலேயே பேதம் கிடையாது இதெல்லாம் உபாதி பேதம் இனி ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற பேதம் தோற்றம்னு சொல்ல போகிறது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு ஒரு கருத்தை மனசில் வைத்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள பேதம் உபாதிபேதம் உண்மையில் வாஸ்தவம் இல்லை ஸ்லோகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் ரெண்டு ஸ்லோகமும் சேர்த்தே எழுதப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்தே படித்தோம் कारणोपधिचैत कार्य संस्थाचि न घटाभ्रांद कुको भवेत। निर्गतो यथा तथा निर्गतो, निर्ग निर्गतो सदा அத்வைதத்தை மேலும் மேலும் நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறது ஸ்லோகங்கள் காரணோபாதி அதிகம் நபவே காரணோபாதி சைதன்யம்னு சொன்னால் ஈஸ்வரனை குறிக்கும் காரியசம்ஸ்தாச்சிதாங்கிறது ஜீவனைக் குறிக்கும் முதல் வரி தார்ட்டாந்தத்தை சொல்லுகிறது ரெண்டாவது வரி எட்டாவது ஸ்லோகத்தில் திருஷ்டாந்தத்தை சொல்லுகிறது காரணோபாதிர அயம் ஈஸ்வரா காரியோபாதிரயம் ஜீவகா இது சாஸ்திரத்தில் அடிக்கடி இப்படி தான் பிரயோகம் பண்ணுறது வழக்கம் காரணோபாதிரயம் ஈஸ்வரகா காரியோபாதிரயம் ஜீவகா அதாவது ஈஸ்வரனுக்கு பிரம்மத்துக்கு ஒரு உபாதியை கற்பிக்கிறோம் ஈஸ்வரனுக்குன்னு நான் சொன்னல பிரம்மத்துக்கு ஒரு உபாதியை கற்பிக்கிறோம் மாயையில் சுத்த சுத்த சத்துவ பிரதானத்தில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யத்துக்கு ஈஸ்வரன் பேர் மாயையில் சுத்தில பிரதிபிம்பிக்கிறைத்தன்யத்துக்கு ஈஸ்வரன்னு பேர் இங்கே வந்து உபாதி எதுன்னா மாயை தான் உபாதி மாயையில் மாயையே உபாதி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் மாயையே உபாதி அந்த மாயா உபாதியில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யத்துக்கு ஈஸ்வரன் பேர் இந்த ஸ்வரன் தான் என்ன பண்ணுறாருன்னா ஏன்னா மாயை வந்து ஜடம் சாஸ்திரப்படி மாயை ஜடம் சவிகாரம் எல்லா விதமான விபரீத லக்ஷணங்களும் பிரம்மத்துக்கு விபரீதமான எல்லா ஜட்சணமும் ஒன்றே ஒன்று தான் சரியாக சேரும் அநாதிகி பிரம்மமும் அநாதி மாயையும் அநாதி இந்த ரெண்டு தான் உண்மையரே லட்சணமே தவிர மற்றதெல்லாம் நேர்மாறுதான் அது நிர்விகாரம் நிர்குணம் சத்தியம் இது வந்து சவிகாரம் சகுணம் மித்யா இது மாதிரி பல லட்சணங்கள் ஒன்றுக்கொன்று முரணான லட்சணங்கள் அதனால் இந்த ஈஸ்வரனுக்கு வந்து காரணோபாதின்னா மாயில வந்து இப்போ மாயைய காரணோபாதின்னு சொல்றோம் அதுல பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் ஈஸ்வரன் அப்புறம் காரியோபாதின்னு சொல்றோம் ஜீவனை மாயையிலேயே ரஜ பிரதான அம்சத்திலிருந்து பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் தான் ஜீவர்கள் பிரதானம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன் அதுலயும் சத்துவம் இருக்கு ஜீவர்கள் சம பிரதான அம்சத்திலேருந்து தான் ஜட பிரபஞ்சம் உயிரற்ற உணர்வற்ற பொருள்கள் இந்த மைக்கீட்டில் இது மாதிரி இருக்கிற பொருள் எல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் ரஜப்பிரதானத்திலிருந்து வெளிப்படுகிறது வெளிப்படுத்துகிறார் யாரு மாய ஜடமானத்தினால ஈஸ்வரன் வந்து வெளிப்படுத்துகிறார் ஈஸ்வரன் இல்லாமல் மாய ஒன்றும் பண்ண முடியாது ஆகையினால ஈஸ்வரன் வந்தவுடனே ஈஸ்வரன் என்ன பண்ணுறார்னா மாயையில் இருக்கிற மற்ற அம்சங்களை எல்லாம் வெளியில் கொண்டு வரார் ஜீவராசிகளை கொண்டு வருகிறார் அந்த ஜீவராசிகளை அனுபவிக்கிறதுக்காக உலகத்தையெல்லாம் பொருள்களை எல்லாம் ஜட பதார்த்தம் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார் அது ஜட ஜடம் எல்லாமே ஜடந்தான் அது வந்து சம பிரதான அம்சத்தில் இவைகளை எல்லாம் உருவாக்குகிறார் தனு கரண புவன போகங்களை இறைவன் அருளினான் அப்படின்னு சொல்லுவாங்க தனு சரீரம் கரணம்னா இந்திரியங்கள் புவனம்னா உலகம் அதில் அனுபவிக்கிற சுகம் தனு கரண புவன போகம் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் தனு கரண புவன போகங்களை இறைவன் அருளினான் இப்போ பாருங்கள் மாயில் ஒரு அம்சத்தில் ஈஸ்வரன் இருக்கார் இன்னொரு அம்சத்தில் ஜீவர்களெல்லாம் உண்டாகிறார்கள் இன்னொரு அம்சத்தில் ஜட பிரபஞ்சமெல்லாம் உண்டாகின்றனர் இப்போ என்ன சொல்லுகிறதுன்னா இவர் காரணம்னு இவருக்கு பேர் யாருக்கு ஈஸ்வரனுக்கு இதெல்லாம் காரியம்னு பேர் காரணத்தன்மையையும் காரியத்தன்மையும் இரண்டுமே மாயை காரணத்தன்மைனு சொல்கிறேன் காரணத்தன்மையும் காரியத்தன்மையும் மாயை பிரம்மத்துக்கு காரணத்தன்மையை சிருஷ்டி பண்ணுறது எது மாயா உங்களுக்கு நான் புரியறதுக்காக நல்ல வேதாந்தம் தெரிஞ்சிருந்ததுனால் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன் சிம்பிளா அழகா இருக்கும் அது அதாவது விவர்த்த உபாதான காரணம் பிரம்ம பரிணாமி உபாதான காரணம் மாயா நிமித்த உப நிமித்த காரணம் ஈஸ்வரா பிரதிபிம்ப சைதன்யம் இப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது பிரம்மம் இருக்கு மாய இருக்கு ஈஸ்வரன் இருக்கார் பிரம்மங்கிறது சாஸ்திரத்தில் விவரத்த காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு விவர்த்த காரணம்னா மாறாத காரணம்னு அர்த்தம் தன்னை மாற்றிக்காமையே இருக்கிறது நகையானாலும் தங்கம் தான் அழிஞ்சு போகிறது இல்லை பால் தயிரானால் பால் அழிஞ்சு போயிடுறது தயிர் தனியாக வர்றது தயிர் வந்துடுறது தயிரை பாலாக்க முடியாது ஆனால் வந்து நகையை தங்கம் ஆக்க முடியும் பழையபடியும் பிஸ்கட்டாக மாற்ற முடியும் அது விவர்த்த காரணம்னு சொல்றோம் விவர்த்த காரணம்னா தன்னை மாற்றிக்கொள்ளாத காரணம் விவர்த்த காரணம் இந்த விவர்த்த காரணத்துல மாயா அதை சார்ந்துருக்கு பிரம்மாஸ் பிரம்மாஸ்ரயா சத்வ ரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி அப்படின்னு படிச்சிருக்கோம் எங்கேயோ தத்துவபோதத்தில் சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி அது டைரெக்டாக ததாக ஆகாச சம்பூதாக சொல்லிடுத்துனா நம்ம கொஞ்சம் வித்தியா கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம் அப்போ விவர்த்தோபாதான காரணம் பிரம்ம நிர்விகாரம் நிர்குணம் பிரம்ம விவர்த்தோபாதான காரணம் இந்த மாயை இருக்கே அது வந்து பரிணாமி உபாதான காரணம் அது பிரம்மத்தை சார்ந்திருக்கு இந்த மாயை வந்து ஜடமாக இருக்கிறதுனால அது சிருஷ்டியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆகையினால அது என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த சத்துவ அம்சத்தில் பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷனை வாங்கிக்கிறது அதுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது மாயைக்கு அப்போது அந்த சக்தி அந்த பிரதிபிம்பிக்கிறதும் இல்லை பிரம்ம பிரதிபிம்பம் மாயையில் பிரதிபிம்பிக்கிற பிரம்ம பிரதிபிம்பம் அதுக்கு பேர் தான் ஈஸ்வரன் பேரு அவர் தான் நிமித்த காரணம் இப்போ இப்ப ஈஸ்வரன் கிட்ட மூணு அம்சம் இருக்கு இப்படி சொன்னா புரிஞ்சு போயிடும் ஈஸ்வரன் கிட்ட மூணு அம்சம் இருக்கு என்ன அம்சம் விவர்தோபாதான அம்சம் பரிணாமி உபாதான அம்சம் நிமித்த அம்சம் நிமித்த உபாதான போட்டு விடாங்க அம்சம் நிமித்த அம்சம்னு மூணு இருக்கு வந்து நான் அகம் ஈஸ்வரஹா அப்படின்னு ஈஸ்வரன் சொல்றாருன்னு வச்சுப்போம் சொல்லணுமே அவரும் சொல்லித்தான் என்ன ஆகணும் அவரும் அகம்னு யூஸ் பண்ணி தான் ஆகணும் அல்ல அகம் ஈஸ்வரஹா அகம் ஈஸ்வரஹான்னு அவர் சொல்லும் பொழுது அவர்கிட்ட மூணு அம்சம் இருக்குன்னு அவருக்கு நன்னா தெரியும் நமக்கு தெரியாது தான் நமக்கு அவஸ்தை அவருக்கு நன்றாகவே தெரியும் எங்கிட்ட மாறாத அம்சம் ஒன்று இருக்கு மாறு அம்சமான மாயையும் இருக்கு நிமித்த பிரதிபிம்ப அம்சமான நிமித்தமும் இருக்குது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரதிபிம்ப அம்சம்தான் நிமித்தம் நிமித்த காரணம் மாயா அம்சம் வந்து பரிணாமி உபாதான காரண அம்சம் விவர்த்த காரணம் பிரம்மன் இந்த மூணும் அவர்கிட்ட இருக்கு இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா காரணோபாதி சைத்தன்யம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிற காரணோபாதி சைதன்யம்ங்கிறது இதத்தான் குறிக்கிறது காரணோபாதி சைதன்யம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர ஈஸ்வரன் நம்ம மூணு அம்சம் இருக்கு காரியசம்ஸ்தா சித்தோதிக்கம் அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் நம்ம மூணு அம்சம் இருக்கு இந்த நிர்குண பிரம்மன் அம்சம் வந்து எல்லாத்துலையும் இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் கையத்தில் பாம்பு சிருஷ்டி பண்ணுற மாதிரி இந்த நிற்குண பிரம்ம அம்சம் நம்மகிட்டேயும் இருக்குது ஏன்னா மாயையில் தான் பிரம்மம் இருக்குது பிரம்மத்தை சார்ந்து மாயை இருக்குது மாயையில் தான் எல்லாம் உண்டாகிறது ஈஸ்வரன் வர்றார் அவர் மாயிலிருக்கிற மத்த அம்சங்களையெல்லாம் வெளிப்படுத்துகிறார் அப்புறம் ஜடாம்சத்தையும் வெளிப்படுத்துகிறார் அப்போ இந்த மாயை பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறதுனால பிரம்மத்தை தான் சார்ந்து இருக்கிறோம் இல்லை காரியமாகிய காரியோபாதிகி சைத்தன்யம்னு போட்டுக்கணும் காரியோபாதி சைத்தன்யம் காரணோபாதி சைத்தன்யம்ங்கிறது ஈஸ்வரன் காரியோபாதி சைத்தன்யம்ங்கிறது ஜீவன் ஜீவன்கிட்டையும் மூணு அம்சம் இருக்கு அது புழுவா இருந்தாலும் சரி பிரம்மாவா இருந்தாலும் சரி புல்லா இருந்தாலும் சரி புல்லாக இருந்தாலும் திருணதாக பிரம்ம பரியந்தம் புல்லிலிருந்து பிரம்மா வரைக்கும் இவர்கள்ட்டையும் மூணு அம்சம் இருக்குது ஒரு அம்சம் என்ன நிர்குண பிரம்ம அம்சம் புரியறதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் அம்ச அம்செல்லாம் எப்படி சுவாமி வரும்னுலாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் வேதாந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் வேதாந்தத்தை புரிஞ்சு புரிஞ்சுகிறதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லைங்கிறது அப்புறம் பேசணும் இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக உபதேசத்துக்காக இதெல்லாம் சொல்லப்படுகிறது விஷயங்களை நன்கு விளக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவ்வாறு கூறப்படுகிறது இதையெல்லாம் சரியா புரிஞ்சுட்டா தான் அதுவே புரியும் இப்போ நம்ம இடத்துலையும் ஜீவர்களிடத்திலையும் மூன்று அம்சம் இருக்கு ஒன்று நிர்குண பிரம்ம அம்சம் இன்னொன்று மாயா அம்சம் அதுதான் நம்ம ஸ்தூல சூக்ம காரண ஸ்தூல சூக்ம காரண சரீர ரூபமாக இருக்கிறது ஸ்தூல சூக்ம காரண சரீர ரூபமாக து இந்த சூ சரீரத்துல பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் சைதன்யம் தான் ஜீவன் சொல்றோம் இப்ப நம்ம கிட்டே மூணு அம்சம் நிர்குண பிரம்ம அம்சம் ஸ்தூல சூக்ம காரண சரீரம் அதுல சரீர பிரதிபிம்ப சைத்தன்யம் அது நன்றாகவே வியாபிச்சிருக்கேன் ஆகையினால இந்த சைத்தன்யம் இதை மூன்றையும் சேர்த்துத்தான் நாம் என்ன சொல்றோம்னா ஜீன் சொல்கிறோம் அப்புறம் ஜடப்பிரபஞ்சத்தில் பிரதிபிம்பம் இல்லை ஆனால் அதுவும் இருக்குது இந்த மைக்கு டேபிள் இந்த மாதிரி செவரு இதெல்லாம் இருக்கு இதில் வந்து சைத்தன்ய பிரதிபிம்பம் இல்லை ஆனால் அதுவும் இருக்குது உபாதி இருக்குது மாய இருக்குது மாய தான் இப்படி இருக்குது இப்போ ஜீ ஈஸ்வரன்கிட்டையும் பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கு ஜீவங்கிட்டையும் பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கு இதிலெல்லாம் பிரதிபிம்ப சைதன்யம் இல்லை அவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ பிரதிபிம்பைதம் இருக்கிற ஒன்று பிரதிபிம்ப சைதன்யம் நான் சொல்கிறேன் இல்லையா பிரதிபலிப்பு தமிழில் பிரதிபிம்பைதன்யுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த பிரதிபிம்பைதன்யம் அதில் எல்லாம் இல்லை அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா காரணோபாதி சைத்தன்யம் காரியசம் காரிய காரியோபாதி சைத்தன்யம் வேற வேற இல்லைன்னு சொல்கிறது இது வேற அது வேற கிடையாது அதிகம்னா வேறாகன்னு அர்த்தம் இந்த இடத்துல வேறாக இல்லை காரணோபாதி சைதன்யமானது காரியோபாதி சைதன்யத்துக்கு வேறாக இல்லை அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும் எந்த எந்த அடிப்படையில் வேறாக இல்லைன்னு சொல்லுகிறது பிம்பச்சை அடிப்படையில் வேறாக இல்லை பிரதிபிம்பைதின் அடிப்படையில் வேறாக இருக்கிறது பிம்பச்சைதில் பேதம் இல்லை பிரதிபிம்ப சைதன்யத்தில் தான் பேதம் பிரதிபிம்பைதன்யம் யாருடைய வேலை மாயா காரியம் ஆகையினால என்ன பண்ணணும் மாயையை ஒத்துக்கிறதா உண்மையை ஒத்துக்கிறதா மாயைக்கு மதிப்பு தருவதா மாயைக்கு ஆதாரமான பொருளை ஒத்துக்கொள்வதா மாயைக்கு ஆதாரமான பொருளைத்தான் ஏற்றுக்கொள்வோம் மாயையை என்ன பண்ணுவோம்னா ஒரு நமஸ்காரம் பண்ணி மாயே மாம்பி தொம் யாகி மாயையே என்னை நீ காப்பாற்று என்னன்னா நீ போகிறது தான் என்ன காப்பாற்று அதனால் நீக்கி விடு அபரோக்ஷானுபூதியில் ஒரு ஸ்லோகம் இருக்கு காரியை காரணம் பசியேத் பச்சாத் காரியம் விசர்ஜேத் காரணத்தம் தோ நசியேத் அவசிஷ்டம் பவேன் முனி நல்ல ஸ்லோகம் இது அதாவது அது கொஞ்சம் இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருந்தாலும் கொஞ்சம் சமீபமாகவும் இருக்குது காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரணத்தையும் நீக்கு காரியேகி காரணம் பசியேது காரியேகி காரணம் பசியதுன்னா காரியனான ஜீவனிடத்திலும் காரணத்தை பார் அப்படின்னா என்ன அர்த்தம் காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லை விவரத்த காரணம் ஞாபகம் வச்சுக்கணும் காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லை நகை தங்கத்துக்கு வேறாக நகை இல்லை அதுபோல விவர்த்த காரணத்துக்கு வேறாக ஏதாவது ஒரு வஸ்து இருக்கா பூர்ணமாக வியாபிச்சிருக்கு விவர்த்த காரணம் தான் முழுவதையும் வியாபிச்சிருக்கு பிரம்மம் மாயை முழுவதும் வியாபித்திருக்கிறது ஆகையினால காரியத்தில் காரணத்தை பார் பாருன்னா என்ன தெரிந்து கொள்னு அர்த்தம் பாருன்னா இப்படி பார்க்கறது இல்லை காரியே காரணம் பசியேத் அப்புறம் என்ன பண்றதுன்னா காரியத்தில் காரணத்தை பார்த்து விட்டு பஷாத் காரியம் விசர்ஜயே அப்புறம் காரியங்கிறதே இல்லை காரணத்துக்கு அன்னியமா காரியம் இல்லைன்னா அப்புறம் காரியம்னு என்னத்துக்கு சொல்லணும் முதல்ல காரியம்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் காரணம்னு சொன்னோம் முதல்ல காரியத்தை அறிமுகப்படுத்தி பிறகு காரணத்தை அறிமுகப்படுத்துகிறோம் பிறகு என்ன சொல்கிறோம்னா காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லைன்னு சொல்கிறோம் காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் காரிய காரணங்கிற எதுக்கு யூஸ் பண்ணணும் காரிய காரணம்ங்கிற சப்தத்துக்கே கிடையாது ஆகையினால என்ன பண்ணுறது காரியேகி காரணம் பஷ்யேத் பஷாத் காரியம் விசர்ஜயே அப்புறம் காரியங்கிறத நீக்கிவிடும் காரியங்கிறத விசர்ஜனம் பண்ணிட்டா அப்புறம் காரணங்கிறது இருக்குமோன்னா ஆனால் வார்த்தையை ஜாக்கிரதையாக சொல்லுகிறது காரணத்துவம் தத்தோ நஷ்யே இந்த காரணத்தன்மையையும் பிறகு நீக்கிவிடும் எஞ்சி இருப்பது எதுவோ அதுவே முனிவனின் உண்மை வடிவம் அவஷ அப்படி தொயே தமிழ் காரியை காரணம் பசியேத் பச்சாத் காரியம் விசயேத் காரணம் தோ நஷியேத் அவசிஷ்டம் பூர்ணமேவிஷ மாதிரி அவசிஷ்டம் பண்ணால் இந்த காரியம் இதெல்லாம் உபதேசத்துக்காக சொல்றது இதெல்லாம் அத்தாரோப அப்பா நஷ்பம் நிஷ்பிரபஞ்சமான அந்த அத்வைத ஆத்ம வஸ்துவானது இப்படி அத்தியாரோபமும் அப்பவாதமும் செய்து விளங்க விளங்க வைக்கப்படுகிறது நீ ஒருத்தர் இருக்கேன் உனக்கு மேலாக கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்னு சொல்லி இத்தனையும் அங்கேருந்து தான் சிருஷ்டியாச்சுன்னு எல்லாம் சொல்லி கடைசியில் என்னென்னா இதெல்லாம் வந்து தோற்றம்னு சொல்லி நீக்கிடுதான் அதனால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா காரணோபாதி சைத்தன்யம் காரியம்ச்சிதா அதிகம் நவேத் அதற்கு வேறாக இல்லவே இல்லை அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லுகிறது திருஷ்டாந்தம் வந்து மண்ணு குடம் மண்ணுங்கிறது தான் மண்ணுதான் காரணம் குடம்ங்கிறது காரியம் மண்ணிலையும் ஸ்பேஸ் இருக்கு மண்ணுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது மண்ணே ஸ்பேஸில் தான் இருக்குது ஆனால் அதே மாதிரி குடத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது மண்ணிலேயும் இடைவெளி இருக்குது ஒரு மண்ணுக்கு இன்னொரு மண்ணுக்கு இடைவெளி இருக்குது மண்ணுக்குள்ளேயே இடைவெளி இருக்குது அதே மாதிரி குடத்துக்குள்ளேயும் இடைவெளி இருக்குது இந்த இடைவெளிக்கும் அந்த இடைவெளிக்கும் வேற்றுமை இருக்கிறதான்னு கேட்கறது மண்ணிற்குள்ளிருக்கும் இடைவெளிக்கும் குடத்தில் இருக்கும் இடைவெளிக்கும் எப்படி வேற்றுமை இல்லையோ அப்படி என்று இந்த ரெண்டாவது வரி சொல்லுகிறது நட்டாப்ரான் மிருதாக குத்திரச்சின் நாதிக்கோ பவேத் எங்கேயாவது வேற இடத்துக்காவது தேவலோகத்துக்கு போனாலாவது வேறையாயிடுமா எங்கே போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி குத்திர சித்து சென்றாலும் சரி அது எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி நீ மண்ணத்தான் நகர்த்து போக முடியுமே தவிர ஸ்பேஸையாக நகர்த்தின்னு போக முடியும் மண்ணை நகர்த்தின்று போகலாம் கொடத்த நகர்த்தின்று போகலாம் ஸ்பேஸ் ஆகாசத்தை நகர்த்த முடியுமா முடியாது அது போல அப்படின்னு புரிய வைக்கிறது இப்போ வந்து என்னென்னா காரணோபாதி சைதன்யம் இஸ் ஈக்குவல் டு மிருதா காஷகா எக்ஸாம்பிளை புரிய போட்டுக்கணும் மிருதாகாஷா ஈஸ் ஈக்குவல் டு காரணோபாதி சைதன்யம் கட்டாகாஷகா இஸ் ஈக்குவல் டு காரியோபாதி சைதன்யம் ஆக இந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறதுன்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்மையில் எள்ளளவும் வேற்றுமை இல்லை சில பேர் என்ன சொல்லுகிறார்கள்னா பகவான் வேறே நாம் வேறதான்னு தீர்மானமாக சொல்லுகிறார்கள் இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள்னால் பகவானில் நாமெல்லாம் ஒரு அம்சம்ங்கிறாங்க இது இது எல்லோரும் நிறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு இது நாமெல்லாம் வந்து கடவுளில் கடவுளின் ஒரு துளி அப்படிங்கிறாங்க இது துளியும் கிடையாது வேறையும் கிடையாது நீ வேற அவர் வேற கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு அது ஒரு ஆனந்தமாக இருக்கு இறைவனின் நானும் ஒரு பகுதி அது சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் வேறு இறைவன் வேறு இல்லை ஆனால் இறைவனே நான் இல்லை இறைவன் இல்லாமல் நான் இல்லை இது எப்படி ஒன்று சொல்கிறது கடவுள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் கடவுள் இருப்பார்னா அது எப்படி இருப்பார் கடவுள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் கடவுள் இருப்பார் அப்போ நாம் எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம்னு சொன்னால் சரீரம் மனசோட நம்மளை சேர்த்துன்னு சொல்கிறோம் இன்னொரு கோணத்தில் தைரியமாக சொல்லலாம் கடவுள் நான் இல்லாமல் கடவுளே இல்லைன்னு கூட சொல்லலாம் அது வந்து அது வந்து என்ன சொல்றது அது வந்து கர்வம் இல்லை நான் சைத்தன்யம்னு புரிஞ்சுண்டா ஈஸ்வரனே என்மேல் என்மேல் கற்பிக்கப்பட்டவருங்கிறதுனால கடவுளே எனக்கு எனக்கு நான் இல்லாமல் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் அம்சமும் கிடையாது வேதமும் கிடையாது இந்த பகுதியெல்லாம் கிடையாது அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி நான் வந்து கடவுளிடத்தில் ஒரு பகுதி ஒரு துளி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பலவிதமான அணுக்கள் சேர்ந்தது தான் ஒரு பொருளானது போல் பல்வேறு உயிர்களை சேர் உடையவன்தான் இறைவன் அப்படிங்கிறதுலாம் இங்கே கிடையாது அதனால் அவரும் பூர்ணமானவர் நானும் பூர்ணமானவர் ரெண்டு பூர்ணம் கிடையாது அதனால ஒன்றுதான் கடவுளும் பூர்ணமானவர் நானும் பூர்ணமானவன் ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாது ஆகவே நானும் அவரும் ஒன்று ஆகையினால குத்திர சித்து நான் அதிகோ பவேது எங்கும் எப்பொழுதும் எப்பொழுதும் வேற்றுமை கிடையவே முக்காலத்தும் இறைவனுக்கும் எனக்கும் வேற்றுமை இல்லை வேற்றுமை ஒரு தோற்றமே ஆகவே இந்த ஸ்லோகம் இதை சொல்லிவிட்டு ரெண்டாவது ஸ்லோகம் சொல்கிறது ஒன்பதாவது ஸ்லோகம் சொல்கிறது நிர்கதோபாதிராகாஷா ஏகா ஏவ யதா பவேத் ஏக ஏவ எப்படி ஆகாஷக் ஆகாஷத்துக்கு உபாதி இல்லாமல் ஒன்றாகவே இருக்குமோ கூறியது தான் திரும்பவும் நினைவுபடுத்துறது அதே மாதிரி இங்கேயும் உபாதி இல்லாத ஆத்மா ஒன்றுதான் ஜீவ ஆத்மா பரம ஆத்மா அப்படி ரெண்டு ஆத்மா இல்லை ஜீவ பரங்கிறதே கற்பிதம் ஆத்மா ஒன்று இருக்கு இல்லை ஜீவ ஆத்மாங்கிறது கட்டாகாசம் மாதிரி பரம ஆத்மாங்கிறது என்னென்னா மிருதாகாசம் மாதிரி ஸ்லோகத்தை வச்சுருந்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏதோ தனியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் மிருதாக்காஷம் கட்டாக்காசம் ஆகையினால ரெண்டு ஆகாஷம் கிடையாது அது மாதிரி ஆத்மா ரெண்டு கிடையாது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று ஆகையினால ஈஸ்வரனுக்கு ஈஸ் தான் அனுகிரகம் பண்ணுறார் இதை புரிஞ்சுட்டியானா உனக்கு நிம்மதி எனக்கும் உனக்கு வந்து பிளஸ் பண்ணிகிட்டே இருக்குன்றது எப்போ பார்த்தார் அதனால் நீ இதை புரிஞ்சுகோப்பால் சொல்லுகிறார் மேலும் விளக்கமாக அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஓ பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சியதே பூர்ணச பூர்ணமாதாஜ பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்திஷாந்திஷாந்திஹி ஹரிஹி ஓம்